சச்சிதானந்த விஷ்வோத்பதித்தவே தாபத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணாய் கீ சுலோகித்தியஞ்சசா நுகனையா தரிஷியீதி அகாத்ஸமீஸ்வரக்கு முதல் ஸ்லோகத்தோட இதை நாம எணச்சு படிக்கணும் மூர் லோக்கலாவிய நம் லோச்சனம் ஆட்சி ஸ்வீர் தாஸ்மர்தி ஆட்சி தான் ஈி அப்படி படிக்கணும் அஹ்மூரோவியர் நம்மளோச்சனம் ஆட்சி தார் ஸ்மர்தம் ஆட்சி ஏழாவது ஆட்சிங்கேத்துக்கணும் தான் ஈஷதாம் பதைஹி கிரியாக ஆச்சித்ய தன்னுடைய வழிவழகுனால் எல்லோருடைய கண்களையும் தன்னையே பார்க்கும்படி செய்து கண்களை மறைத்து அப்படின்னு அர்த்தம் இருக்கு ஆச்சித்யன்னா சொற்களால் சித்தத்தை மறைத்து அதாவது சொற்களையே நினைக்கும்படி செய்துன்னு அர்த்தம் உலக விஷயங்களில் சித்தத்தை மறைத்து கண்கள் உலக விஷயத்தை பார்க்கவில்லை கண்ணனையே பார்க்கின்றன சித்தமானது அவனுடைய சொற்களையே நினைக்கின்றன ஆக உலக விஷயத்தில் சித்தத்தை மறைச்சு உலக விஷயத்தில் கண்களை மறைச்சு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி செயல்களையும் அவனுடைய திருவடிகளையே நினைக்கும்படி செய்து மறைத்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படி பண்ணினவர் சுஸ்லோகாம் கீர்த்திம் விதத்திய தன்னுடைய அருமை பெருமைகள் எல்லாம் உலகத்துக்கெல்லாம் பரப்பி அதாவது தான் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் இந்த உலகத்திலே மக்களெல்லாம் தன்னை பற்றி நினைந்தும் இன்புறுவார்கள் என்ற எண்ணத்தோடு இனி வரப்போகின்ற மக்கள் பிறக்கக்கூடிய மக்கள் சம்சாரத்திலிருந்து கடப்பதற்காக இந்த மண்ணில் கௌன பூமியில்னு அர்த்தம் கவுன பிருத்திவி சப்தத்தோட சப்தமி விபக்தி இந்த மண்ணிலே வரக்கூடிய தலைமுறைகள் மக்களுக்காக அவருடைய ஸ்லோகங்கள் கவிகளால் நன்கு இயற்றப்படக்கூடிய கவிகளின் வாயிலாக அவரை பற்றின நல்ல ஸ்லோகங்களெல்லாம் உருவாக்கி அதையெல்லாம் பரப்பி அஞ்சசா அஞ்சசான்னு சொன்னால் சுகமாக அஞ்சசா அனையா தமஹா தரிசியந்தீ மக்கள் தன்னை பற்றி கூடிய புகழ் நிறைந்த பாடல்களை ஓதி பொருளுணர்ந்து அதனால் இந்த தமகா தமஹான்னு சொன்னால் சம்சாரத்தை நிச்சயமாக கடந்து விடுவார்கள் என்று கருதிக்கொண்டு சொம்பதம் ஈஸ்வரகா அகாத் தன்னுடைய பதத்தை அதாவது வைகுண்ட பதத்தை ஈஸ்வரன் அடைந்தார் என்று பரீட்சித்து மகாராஜாவுக்கு சுகமஹர்ஷி சொல்லி இதை பூர்த்தி பண்ணுறார் இனி பரீட்சித்து கேள்வி கேட்க போற ராஜோ வாச்சான் வரப்போகிறது அதை நம்ம அடுத்த வகுப்பில் படிக்கலாம் அகாத்வம் பதமீஸ்வர எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி